அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் சொல்நலத்தின் கீழ் இனியவை கூறல் புறங்கூறாமை பயநில சொல்லாமை வாய்மை சொல்வன்மை அவை அறிதல் ஆகிய அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த அதிகாரமான அவையறிதல் பொருட்பாளில் அமைச்சியலில் அமைந்திருக்கிறது ஓர் அவையில் அமர்ந்திருப்போரின் தன்மைகளை நன்கு அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது அவை அறிதல் என்று பார்த்தோம் அவை என்ற சொல்லுக்கு சபை என்று பெரும்பாலானவர்கள் அறிந்த ஒன்று அவையிலிருப்போரின் முகக்குறிப்பையும் பேசும் சொற்களையும் வைத்து அவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் எவ்வளவு கற்றறிந்தவனாக இருப்பினும் அவை அறியாமல் பேசினால் அவமதிப்புக்கு ஆளாவான் அறிஞர்கள் கூடியுள்ள சபையில் குறுக்கிட்டு பேசாமல் அமைதி காப்பது மிக முக்கியமாகும் அறிஞர் பெருமக்களின் முன்னிலையில் தகுந்த முறை தெரிந்து பேச வேண்டும் அவ்வாறு பேசினால் ஒருவனது கல்வியறிவு நன்கு வளம் பெறும் அறிவிலிகள் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது இதுபோன்ற பல நுணுக்கமான கருத்துக்களை திருவள்ளுவருந்தகை இவ்வதிகாரத்தில் உபதேசித்து அருளியுள்ளார் இதுவரை நாம் பார்த்த அவையறிதல் அதிகாரத்தின் பத்து குரட்பாக்களின் சாரத்தை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுகிறோம் முதல் குரட்பாவின் உபதேசம் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களின் வகையினை நன்கு அறிந்து அச்சொற்களில் பயனுள்ளதை தேர்ந்தெடுத்து சொல்பவர் தாம் சொல்ல வேண்டிய கருத்தை அப்பொழுதுள்ள சபையின் தன்மையை தெளிவாக ஆராய்ந்து அறிந்து சொல்ல வேண்டும் இரண்டாவது குரட்பா இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் சொற்களின் இயல்பினை ஆராய்ந்து அறிந்து பயன்படுத்த தெரிந்த நல்லறிவினை உடையவர் சபையில் ஒரு கருத்தை சொல்லும் முன் அச்சபையிலுள்ளோர் தனது கருத்தை விருப்பமுடன் கேட்கின்றார்களா என ஆராய்ந்து அறிந்து தனது சொல்லில் பொருட்குற்றமும் சொற்குற்றமும் ஏற்படாத வண்ணம் தெளிவாக உணர்ந்து சொல்ல வேண்டும் இந்த இரண்டு குரட்பாக்களின் மூலம் ஒன்றை கூரும்போது அவையறிந்தே அல்லது சபையறிந்தே பேச வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது மூன்றாவது குரட்பா அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதூ உம்இல் அவையின் தன்மையை அறிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை சொல்லும் செயலை தானாகவே முன்வந்து செய்து கொண்டிருப்பவர் சொல்லுகின்ற முறையை அறியாதவரே ஆவார் அவர் அனைத்து கலைகளையும் நன்கு கற்றிருந்தாலும் ஒன்றுமே தெரியாதவராகக் கருதப்படுவார் இக்குரட்பாவின் மூலம் அவையறியாமையினால் ஏற்படும் குறைபாடு அல்லது குற்றம் கூறப்பட்டது நான்காவது குரட்பா ஒளியார் முன் ஒள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் குழல் அறிவில் சிறந்தவர்கள் முன்னிலையில் தாமும் அறிவில் சிறந்தவர் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் அவ்வறிவில்லாத வெள்ளை மனமுடையவர்கள் முன்னால் தாமும் வெண்மையான சுண்ணாம்பு நிறத்தை உடைய மனம் உடையவராக இருக்க வேண்டும் அவையறிந்த பெரியோர் சபையில் எவ்வாறு நடந்து கொள்வர் என்பதை இக்குரட்பாவில் திருவள்ளுவர் சுருக்கமாக நமக்கு உணர்த்தி அருளியுள்ளார் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு இது ஐந்தாவது குரல் தம்மை விட அறிவு அதிகமுடையோர் அவையில் அவர்களை முந்தி சென்று பேசாமல் இருக்கக்கூடிய அடக்கமானது ஒருவருக்கு இது நன்மை தரக்கூடியது என்று சிறப்பாக சொல்லப்பட்ட எல்லா குணங்களிலும் சிறந்ததாகும் இதன் வாயிலாக சான்றோர் அவையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது உபதேசிக்கப்பட்டது நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு